ிாமேந்திரைப்பூத்திரம் ஷங்கிரம் மேஷி கமாூராமஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமாஸ்ஸி மேவ மாதேவா விதையிரவிணம் மேவெவோயோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருபியோபர ओम பிரம்மவாஹமஸ் ஓ சபவ சுன்கூ சீங்கரவை தேஜஸ்வினீத்தமஸிஷாவை ஓ वल्ली பதினேழாவது மந்திர்புருஷா அந்தராமா சதா ஜனிவிஷரீரா பிரபுத் முஞ்சாதிவீக்காண तम तम अमृतम, अमृतम, भगवते, वैवस्वताय विद्याचार्याय नचिकेतसेच, विद्याचार्य राहिय ப்ரமவிதாச்சாரியராஹிய யமர்மராஜா நச்சிகேத்கு உபதேசத்தை பூர்த்தி பண்ணுகிறார் ஆமா आत्मा ஆத்மாச்சைதவூப்பம் ஆத்மா ஆத்மா அமிர ஆத்மா சுத்தமிருத்திரம்மா இதான் உபதே அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லி முடித்தாச்சு ஆத்மா இருக்கிறதா இல்லையா இருக்கிறதென்றால் அதனுடைய ஸ்வரூபம் என்ன ஆத்மா அஸ்தி அஸ்தி அஸ்தித்தியேவோபலப் தவியா ஆத்மா இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் சத்ரூப்பேண அஸ்தி எல்லாவற்றுக்கும் சத்தாக இருக்கிறது ஆக மித்யா பதார்த்தங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது இந்த மித்யா மனசு புத்தி சரீரம் எல்லாவற்றுக்கும் அதிஷ்டானமான சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது அது பிரம்மம் அது ஜகத்துக்கு ஆதாரமான பிரம்மமும் ஷரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கிற ஆத்மாவும் ஒன்று சொற்கள் வேறு பொருள் ஒன்று ஷரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சத்த ஆத்மான்னு சொல்கிறோம் ஜகத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சத்தை பிரம்மம்னு சொல்கிறோம் சத்தே சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிறது பல நியாயங்களால் நிரூபிக்கப்படுகிறது ஆக சத்து என்பதும் சித்தென்பதும் ஆனந்தம் என்பதும் மூன்று சொற்கள் ஒரே பரமார்த்த வஸ்துவை குறித்த மூன்று கோணங்களில் சொல்லப்படும் சொற்கள் எப்படி ஒரு மனிதரை நெட்டையாக கருப்பாக குண்டாக அப்படின்னா என்ன அர்த்தம் நெட்டையாக இருக்கார் கருப்பாக இருக்கார் குண்டாக இருக்கார் ஒருத்தரை சொல்ல முடியுமா சொல்ல ஆனந்தமாகவும் இருக்கிறது புரியுறதா பாருங்கள் நெட்டையாகவும் குண்டாகவும் கருப்பாகவும் எப்படி ஒருத்தரையே இருக்கார்னு சொல்ல முடியுமோ அப்படி புரியணும் ஒருத்தரையே சொல்கிற போது மூணு ஆஸ்பெக்டில் சொல்கிறோம் ஆக உடம்போட தடிமனை சொல்கிற போது குண்டுங்குறோம் உடம்போட நிறத்தை சொல்கிற போது கருப்புங்கிறோம் உடம்போட ஹைட்டை பற்றி சொல்கிற போது உயரமாக இருக்கார்னு சொல்கிறோம் குட்டையாக இருக்காரா நெட்டையாக இருக்காரா அது நீங்கள் இந்த உதாரணத்தை சரியாக புரிஞ்சுக்கணும் நெருப்புக்கு கைவலை நவனிதான் நெருப்பையும் தண்ணியும் சொல்கிறது நெருப்பு எப்படி சிகப்பாகவும் சூடாகவும் ஒளியாகவும் இருக்கிறதோ தண்ணீர் எப்படி குளிர்ச்சியாகவும் திரவமாகவும் வெண்மையாகவும் இருக்கிறதோ அப்படி மெய்ப்பொருள் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது என்று கைவல்ய நவநியத்தில் ஒரு பாட்டு இருக்குது ஆக இப்படி புரிஞ்சுக்கணும் ஆத்மா இருக்கிறது ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம் அது சித்து ஆஸ்பெக்ட்லையும் சொல்கிறோம் சத்துங்கிற கோணத்துலேயும் சொல்கிறோம் சர்வகதத்துவ சூச்சனார்த்தம் சத்பத பிரயோக அபரோக்ஷான சித்தியார்த்தம் சித்பத பிரயோகா புருஷார்த்த சித்தியர்த்தம் ஆனந்தபத பிரயோகா அப்படி ஒரு கனத்துக்கு சொல்கிறோம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதை குறிப்பதற்காக சத்தென்றும் அது நம்மால் உணரப்படுவதால் அது சித்தம் என்றும் அதுவே வாழ்க்கையின் குறிக்கோள் பேரின்பமாக இருப்பதால் அது ஆனந்தம் என்றும் சொல்லப்படுகிறது ஒரே பொருள்தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் சத்தென்றும் அது நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுவதால் அது சித்தாகும் இருக்கிறது என்றும் சத்தே சித்தே சித்தே சத்துன்னு பார்த்தோமே உணர்கிறேன் உணர்கிறேன் என்கிற போது இருக்கிறேன் இருக்கிறேன் என்கிற போது உணர்கிறேன் வாழ்க்கையின் குறிக்கோள் துன்பமில்லாத பேரின்பம் ஆகவே அந்த துன்பமில்லாத பேரின்பரூபமாகவே இதை உணரும் பொழுது மனிதனுக்கு ஒரே ஆனந்தம் ஆகவே அது ஆனந்தமாகவும் இருக்கிறது அதுவும் பல காரணங்களால் நிரூபிக்கிறோம் ஆக இந்த ஆனந்தத்தை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் வேலை பண்ணணும் சத்து சித்து சுலபம் ஆனந்தத்தை நிரூபிக்கிறதுக்கு ஒன்றா வகுப்பில் சொல்லியிருக்கேன் ஆனந்தம் வெளியில் இல்லை நம்ம மனசனுடைய கண்டிஷனை பொறுத்தது தூக்கத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கும் ஞானிகள்லாம் எதையுமே சார்ந்திடாமல் ஆனந்தமாக இருக்கிறார்கள் ஒரு இது படித்தேன் சமீபத்தில் ஒருத்தர் ஒருத்த போய் கேட்குறான் ஒருத்தன் ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறான் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் சரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காஃபி நல்ல ஒரு காஃபி எடுத்துட்டு வரார் எடுத்துன்னு வந்து different different cups விதவிதமான கப்பு டம்ளர் மாதிரி அதில் வந்து தங்க டம்ளர் என்ன வெள்ளி டம்ளர் tumbler டம்ளர் எல்லாம் வைக்கிறார் இதில் ஒரு பத்து அதில் ஒரு பத்து இதில் ஒரு பத்து ஏகப்பட்டது வைக்கிறார் வரிசையாக வச்சுருக்கார் கொட்டாங்குச்சி இருக்குது மண் சட்டி இருக்குது காஃபி ஜக்கை வச்சுட்டார் நீங்கள் எல்லோரும் காஃபியை எதில் எடுத்து குடிக்கணுமோ குடிங்க கப்ஸ் ஆர் மெனி அப்படியே எல்லோரும் தங்க டம்ளரு தான் தொட்டான் கொட்டாங்கச்சியோ மண்ணையாகவும் எடுப்பான் அதனால் எல்லோரும் எடு அதை போனான் இதெல்லாம் சும்மாவே இருந்தது இப்போ உங்களுக்கு காஃபி வேணுமா டம்ளர் வேணுமான்னு கேட்டார் காஃபின்னு ஒன்று தான் இந்த காஃபி டம்ளர் எல்லோரும் எதை சூஸ் பண்ணுறான் எது காஸ்ட்லியோ எது வந்து மதிப்பு மிக்கதோ அதை தான் எடுக்கிறான் அதை எடுக்கப்படும் இதுக்கெல்லாம் ஆளே இல்லை அதுக்கு போய் மோதுறான் அப்போ அங்கே வந்து ஒரு ஒரு ஒருத்தனாக போய் எடுக்கணும் இல்லையா அங்கே அங்கே தான் இருக்குது அது நிறைய இருக்குது ஆளுக்கு கிடைக்கும் அதுக்காக வேண்டி ஒரு ஒருத்தன அதை தான் எடுக்கிறான் இந்த பக்கமே வரலை ரொம்ப பெருசாக இருக்கிற போது யார் இதை இதுக்கெல்லாம் பக்கத்தில் போவா கொட்டாங்கச்சி மண்ணாங்கட்டிக்கெல்லாம் போகலை அவர் சொன்னார் இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னார் இதுதான் இத்தனை இருக்குது காலியாக இருக்குது இப்போ சாமி இதில் ஏதாவது ஒன்று உனக்கு காஃபி வேணுமா டம்ளர் வேணுமாப்பா அப்போ என்னன்னா அது வந்து காஃபி தான் உனக்கு ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு நீ வந்து டம்ளருக்கு ஆசைப்படுற அதனால் வாழ்க்கையில் நீ வாழ்கிறது தான் ரொம்ப முக்கியம் பணமாக வேலையாக ஆடம்பர பொருட்களா வாகனங்களாங்கிறது முக்கியம் இல்லை எப்போ நீ அதுக்காக முயற்சி பண்ணுறியோ அப்போ டென்ஷன் வரத்தான் செய் ஸ்ட்ரெஸ் வரத்தான் செய் வாழ்க்கையை சிம் எளிமையாக சௌரியமாக வாழ்ந்தால் போகும் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு வாழ்ந்தால் போகிறோம்னு நீ நினச்சி ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் ஆசைனால்தான் ஸ்ட்ரெஸ்ஸே வருது ஸ்ட்ரெயினே வருது இதை தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு இப்போ எல்லோரும் எதுக்கும் மோதுறாங்க விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறதா மற்ற தொழிலுக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறதா என்ன எல்லோரும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இங்கே எல்லாம் ஆசிரமத்தில் வேலை பார்க்குறவங்களுடைய குழந்தைங்களெல்லாம் ரொம்ப ஹையர் ஸ்டடீஸ் பறிக்க வச்சு மேலே தான் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க நியாயம் தானே தப்பு ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லோருக்கும் என்ன அது வந்து இன்னும் உயர்ந்து போகணுங்கிற எண்ணம் இருக்கிறது தான் வேணும் அது எதுலேங்கிறது தெரியல அது வராது சிரமம் தான் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு காலத்தில் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் இவங்களே சொல்லுவாங்க நாங்களாம் நிம்மதியாக ஆசிரமத்தில் இருந்தோம் சாமியார் கூட நாங்கள் இருந்த மாதிரி நிம்மதியாக இருந்திருக்க முடியாது என்ன சொல்லலாமே இருந்திருக்க முடியாது ஆனால் இப்போ என்னென்ன எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து டென்ஷனுங்குது ஸ்ட்ரெஸ்ஸுங்குது தாங்க முடியலங்குது ஒரே போருங்குது எங்கள் தாத்தா பாட்டி கூட இப்படி சொன்னதில்லை அவங்கள பார்க்குற போது நாங்கள்லாம் அவங்க அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக இல்லை எங்கள் oui. குழந்தைங்க எங்கள் அளவுக்கு ஆனால் தாத்தா பாட்டி அளவுக்கு நமக்கு வசதி இல்லை ஆனால் தாத்தா பாட்டி இருந்த சந்தோஷம் நமக்கு இல்லை நம்மளை காட்டிலும் குழந்தைங்களுக்கு வசதி அதிகம் ஆனால் நமக்கு இருக்கிற சந்தோஷம் கூட குழந்தைகளுக்கு இல்லை உண்மையாக பொய்யா அதெல்லாம் பார்த்துக்கோங்க எதுக்கு சொல்கிறேன் ஆனந்தம் புருஷார்த்தம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் வாழ்க்கையோட குறிக்கோடே ஆனந்தமாக இருக்கிறது தான் ஆனந்தங்கிறது ஆத்மாவோடய ஸ்வரூபமாகவே இருக்குது அதைத்தான் யமதர்மராஜா பலவிதமான கோணங்களில் இதை சொல்லி இதை பூர்த்தி பண்ணியிருக்க ஆஹ நீங்கள் இந்த உபநிஷத்தில் பார்த்தா சத்தப்பற்றி எங்கே சொல்லியிருக்கு சித்தப்பற்றி எங்கே சொல்லியிருக்கு அதெல்லாம் உங்கள் ஹோம் ஒர்க் ஆனந்தத்தை ஆத்மாவை சத்தா எங்கே சொல்லியிருக்கு ஆத்மாவை சித்தா எங்கே சொல்லியிருக்கு ஆத்மாவை ஆனந்தமாக எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணித்தரத்துக்கு நான் ரெடி பண்ணிக்கல அதனால் அது உங்கள் ஹோம் ஒர்க்குக்கு நீங்களே பாருங்கள் ஆக நச்சிகேதஸோட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு அதுவும் இந்த பதினேழாவது மந்திரத்தில் நேற்றுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு போனது என்னென்னு கேட்டால் இந்த முதல்ல தேக வத்திரிகூல சூக்ம காரண சரீர வத்திரிக ஆத்மாவை பிரித்து தெரிஞ்சு அந்த ஆத்மாவை சுத்தமான அமிர்தமான பிரம்ம சுக்கரம் அமிர்தமாக தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த மந்திரத்தில் முதல்ல இந்த அங் அந்தராத்மா புருஷா அங்குஷ்டமாத்திரா சன்னியாசியெல்லாம் சாப்பிட்ற போது ஒரு மந்திரம் இருக்குது அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அங்குஷ்டமாத்திர புருஷோ அங்குஷ்டஞ்ச சமாசிரிதா ஈஷ சர்வஸ்வ ஜகத பிரபு பிரீணாதி விஸ்வபுக் அப்படி சொல்லி தான் சாப்பிடணும் நான் சாப்பிட்ற போது நான் சாப்பிடல ஈஸ்வரன் சாப்பிட்றார் அப்படின்னு பாவிச்சுன்னு சாப்பிட சொல்கிறேன் அதை சாப்பிட்ற சன்னியாசி சாப்பிட்ற போது கிரகஸ்தனும் சொல்லணும் யார் பிக்ஷை கொடுக்குறானோ அந்த பிக்ஷை கொடுக்குறவனும் சொல்லணும் நான் சந்யா இவருக்கு ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கலை நான் பரமேஸ்வரனுக்கு ஆஹாரம் நான் முடிஞ்சதை சமர்ப்பணம் பண்ணுறேன் அங்குஷ்ட அங்கே மந்திரம் இருக்குது புருஷோங்குஷ்டஞ்ச சமாசிரிதா ஈசா சர்வஸ் ஜகத பிரபு பிரீணாதி விஸ்வபுக் ஆ விஸ்வ புக்கு என்று சொல்லி இதை சொல்லியிருக்கு சன்னியாசி சாப்பிட்றதே விஸ்வ புக்கு ஏகோவிஷ்ணூர் மகத்பூதம் ப்ரதக் பூதான் என கஷா சொல்கிறாங்களோ த்ரீன் லோக்கான் வியாபிய பூதாத்மா புங்கே விஸ்வபுகவ்யா ஆக இந்த ஆத்மஸ்வரூபத்தை பிரித்து கொள்ள வேண்டும் பிரித்து உணர வேண்டும் கவனமாக வைராக்கியத்துடன் विवेक வைராகிய தைரியன சாதன चतुष्टय, சம்பத்தியோடன் புரிஞ்சுக்கணும் தைரியங்கிற பதம் தகுதியோடு பிரித்து அதை பிரம்மமாக அறிய வேண்டும் தன்னை உடலுக்கு வேறானவனாக உணர்ந்து உலகிற்கும் ஆதாரமானவனாக உணர வேண்டும் மித்யா பிரபஞ்சத்திற்கு அதிஷ்டானமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அ தம் வித்யாத் அதனை அறி சுக்ரம் அமிர்தம் வித்தியாத் அந்த ஜீவாத்மாவை பரபிரம்மமாக தெரிந்துகொள் அமிர்தம் இ முடிச்சுட்டோம் நேற்றுக்கு இனி உபனிஷத் இதை பூர்த்தி பண்ணுகிறது இப்போ ஹிவதர்மராஜாவோட உபதேசம் முடிஞ்சுது உபனிஷத் பேசுகிறது नचिकेतो மருத்துுப்போக் நச்சிக்கே விதையே தா யோகவிதினா यो அனோப்போவிதாத்மேவ மருத்துுப்போக் நச்சிக்கே விதையே தா विरजो ப்மப்பாப் பிஜோபூத்மத்து यो விதாத்மேவ மந்திரத்தோட விஷயம் நச்சிகேதாக நச்சிகேதா பிரம்ம பிராப்தா நச்சிகேத பிரம்மத்தை அடைந்தான் பிரம்மத்தை உணர்ந்தான் தன்னை பிரம்மமாக உணர்ந்தான் ஆத்மா இருக்கிறது என்றும் அந்த ஆத்மா உடம்பு மனம் புத்தி இவைகளுக்கு வேறானது என்றும் அது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரபிரம்மமாகவும் இருக்கிறது என்றும் அது நானே என்றும் தெளிவாக உணர்ந்தான் அ நச்சிக்கேத்திரம பிராப்தா பிரம்மத்தை அடைந்தான் ஞாபகம் வச்சுக்கணும் பிரம்மத்தை எங்கும் நீக்கமர நிறைந்த பிரம்மத்தை ஆத்மஸ்வரூபமாக உணர்ந்து கொண்டான் உணர்ந்து கொண்டதே அடையப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது மத சண்டை மொழி சண்டை எல்லாம் வருது அது ஜாதி சண்டை நம்ம பக்கத்துல எல்லாம் ஜாதி சண்டை பெருசாக ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் பெரிய சண்டை வருது சண்டை வந்த உடனே அப்புறம் அதுக்கு அடிக்கடி மத்தியஸ்தம் பண்ணுறாங்க அதில் ஒரு பெரியவர் சொல்கிறார் இந்த பாருங்கப்பா இந்த ஜாதி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு காரியத்துக்காக நம்முடைய குணங்களை பொறுத்து காரியத்துக்காக வச்சது நாம் எல்லோரும் மனிதர்கள் நாம் எல்லோரும் மனிதர்கள் நாம் எல்லோரும் மனிதர்கள் நீங்கள் எல்லோரும் மனிதர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் மனிதர்கள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் அதுக்கு சொல்கிறார் அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் பார் அங்கே வந்து எல்லா ஜாதியும் அதுக்கு ஏதோ ஒரு பழைய பாட்டெல்லாம் கூட உண்டுதுக்கு ஆகையினால அங்கே போய் பார் ஆஸ்பத்திரியில் போய் பார் சுடுகாட்டில் போய் பார் அங்கே பார் இங்கே பார் நம்மெல்லாம் முதல்ல மனிதன் என்பதை உணர வேண்டும் நான் செட்டியார் முதலியார் கவுண்டர் ஐயர் இதெல்லாம் நம்ம பழக்கத்தினால ஒரு இதுக்காக சமூகமாக ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லோரும் மனிதர்கள் இஸ்லாமியனும் ஒரு மனிதன் கிறிஸ்தவனும் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிற மதம் எது இந்து மதம் நீ ஒரு கிறிஸ்தவன் அப்புறம்தான் மனிதன்னு சொல்ல முடியும் அப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க அது எப்படி சொல்லி தராங்கன்னு கேட்டால் நீ ஒரு கிறிஸ்தவன் அப்புறம்தான் இந்தியன் அப்படிங்கிறான் நீ ஒரு முஸ்லீம் அப்புறம்தான் நீ இண்டியன் அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுடைய மத நிறுவனங்கள்ல அப்படி சொல்லி கொடுக்குறாங்க அதை சொல்லி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க ஆனால் நம்ம என்ன சொல்லணும் இந்த பாரப்பா ஜாதியெல்லாம் ஏதோ பழக்கத்தினால் ஏற்பட்டது இன்னும் கொஞ்சம் நாள் அதெல்லாம் காணாமல் போயிடும் பணம் ஜாஸ்தியாகிடுச்சினா ஜாதியெல்லாம் காணாமல் போயிடும் ஆ என்னால் பணமும் படிப்பும் எல்லாம் கொடுத்துட்டா இந்த ஜாதியெல்லாம் காணாமல் போயிடும் ஆகினால் இந்த ஜாதிங்கிறதெல்லாம் ஒரு அத்தியாசம் ஒரு கற்பனை ஒரு பழக்கத்துக்காக வச்சது ஆனால் வந்து மனிதன்கிறத மறந்துவிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப டீச் பண்ணால் ஒருவேளை அது வருமா வராதா ஆமாம் ஐஎம்ஏ ஹியூமன் அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு இப்போது அப்புறம் அகம் பிரம்மாஸ்பி அப்புறம் பார்ப்போம் பெரிய அச்சீவ்மெண்ட் ஐஎம்ஏ ஹியூமன் பீயிங் அது புரிய வைக்கிறது பெரிய வேலையாக இருக்கேன் நான் ஒரு மனுஷன்ப்பா அதுதான் மனிதாபிமானம்ங்கிறாங்க அதனால் மனிதநேய ஒருமைப்பாடு ஆன்மனேய ஒருமைப்பாடு அப்படிலாம் சொல்கிறாங்களே அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கேட்டிருக்கீங்களோ இந்த மாதிரி சொற்களை கேட்டிருக்கோம் அதோட பொருளை யோசிச்சுருக்கோமா மனிதநேயம் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் பிற உயிர்களையும் நேசிக்கிறதுங்கிறது அடுத்தபடி அதுக்குள்ளே இருக்கிறதும் ஜீவன் தான் நானும் ஜீவன்தாங்கிறது அடுத்தபடி அதுக்கு அடுத்தபடி தான் அதுவும் பிரம்மம் நானும் பிரம்மம் ஆனால் முதல்ல இந்த ஜீவன் பிரம்மம் புரியறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நம்மளை மனுஷனாக புரிஞ்சுக்கிண்டாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இந்த மொழி சண்டை ஜாதி சண்டை மதச்சண்டை எல்லாம் அந்த மதத்தை சேர்ந்து மதாபிமானம் ரொம்ப அதிகமாகிடுறது எந்த மதம் வந்து மனிதனை மனிதனாக மதிக்கிறதுக்கு கற்றுக் அந்த மதம் மதமாது என்ன மதம் அது மனிதனை மதிக்கணும் அதுக்கப்புறந்தான் மற்றதெல்லாம் ஃபிலாசபியாக இருக்கட்டும் மற்றதெல்லாம் இருக்கட்டும் ஹியூமன் ஹியூமன் தான் அதனால தான் கிருஷ்ணர் அழகாக சொன்னார் ஆறாவது அத்தியாயத்தில் தன்னையே உபமானமாக கொண்டு எல்லோரையும் ஒன்றாக இவன் பார்க்கிறானோ ஆத்மௌபம்யேன சர்வற்ற சமம் பஷ்யத்தி அர்ஜுன எனக்கு வர்ற மாதிரி தானே கஷ்டமும் சு துக்கமும் அவனுக்கும் வரும் சுகமும் வரும் சுகம் வா எதி துக்கம் சயோகி பரமோமதா அப்படின்னர் ஆத்மௌபம்யேன சர்வற்ற தன்னையே உபமானமாக கொண்டு சமம் பஷ்யத்தி சமத்தை பார்க்கிறானோ சுகவா வா, துக்கம் அது சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் அவனும் நம்மளும் இப்போ நம்ம அங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லோரும் ஹியூமன் தானே தொழில் எந்த தொழில் செய்கிறாங்கிறது வேறு விஷயம் தொழில் வேற்றுமை இருக்கலாம் படிப்பில் வேற்றுமை இருக்கலாம் குணத்தில் வேற்றுமை இருக்கலாம் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் மனிதன்தான் மனிதன் மனிதன்தான் முதல்ல மனுஷனை மனுஷனாக பார்க்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் ஜீவனாக பார்க்குறது அப்புறம் பிரம்மமாக பார்க்குறதுலாம் அப்புறம் வைக்கிறோம் அது புரியறதுக்காக சொல்கிறேன் எப்படி மனிதன் உணர்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கோ என்ன ஜாதி குலம் படிப்பு படிப்பெல்லாம் மேலே நான் படித்தேன் அப்படின்னா நீ மனுஷன்தானேப்பா அவன் படிக்காதவன படிக்காத மனுஷன்தானே அவனும் மனுஷன் தானே அவனுக்கும் பசிக்கிறது அவனுக்கும் தாகம் எடுக்கிறது அவனுக்கும் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி ஆகணும் அவனுக்கும் குழந்தை பத்துக்கணும்னு ஆசை இருக்கும் குடும்பம் வேணும்னு ஆசை இருக்கும் எல்லாம் ஹியூமன் நேச்சர் தானே இந்த பேசிக் நீட்ஸை கூட நீ புரிஞ்சுக்காம காரியம் என்றது அதுதான் அது ரொம்ப அதை புரிஞ்சுக்கிறதே ஒரு மெச்சூரிட்டி அதுக்கப்புறம்தான் இதெல்லாம் இந்த தத்துவஜானங்கள்லாம் வேலை செய்யும் ஆகினால மனுஷியத்துவமே கல்பிதம்ங்கிற போது அதில் ஏகப்பட்ட அத்தியாசங்கள் போட்டு நசுக்கி வச்சுருக்கோம் இந்த ஆத்மாவை நசுக்கோ நசுக்கு நசுக்கி விட்ட அது மாத்திரம்னா இன்னொருத்தனை பேரை நசுக்கிறோம் நம்மளை நசுக்கிக்கிறது மாத்திரம் இல்லை இன்னொருத்தரையும் இது தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நம்மளையும் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் நம்மளே என்ன நம்மளை வந்து உடம்பாக நினைக்கிறது தப்பாக புரிஞ்சுக்கிறது தான் அது சாஸ்திரப்படி நம்மளை ஜீவனாக நினைக்கிறதே தப்பாக புரிஞ்சுக்கிறதுன்னா நம்மளை பிரம்மமாக புரிஞ்சுக்கிறது மாத்திரம்தான் சரியாக புரிஞ்சுக்கலாம் இதுக்கு இந்த எக்ஸாம்பிளை சொன்னேன் ஏன்னா அகம் மனுஷியகாங்கிறதே அகம் மனுஷியா தொம் மனுஷியா வயம் சர்வே மனுஷியாக நான் மனிதன் நீ மனிதன் நாம் எல்லோரும் மனிதர்கள் அப்புறம் சொல்லணும் நான் ஒரு உயிர் நீ ஒரு உயிர் நாம் எல்லோரும் உயிர்கள் அப்போ இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது நான் உணர்வு நீ உணர்வு எல்லாமே உணர்வு மயம் அகம் பிரம்ம த்தொம் பிரம்ம சர்வம் பிரம்ம மயம் இது புரிஞ்சுண்ட தான் இத்தனை சிரமப்பட வேண்டியிருக்கு நச்சிகேத மிருத்யு நச்சிகேதஸ் பிரம்மத்தை அடைந்தான் எப்படி அடைந்தான் ஏதாம் வித்யாம் ஏதாம் வித்யாம் லப்வா அடைந்து பிரம்மத்தை அடைந்தான் ஏதாம் வித்யாம்னா என்ன இந்த வித்தியை இதுவரைக்கும் சொன்னது உபதேசம் பண்ணது நான் நினைக்கிறேன் கடற்க போட்டு மறந்து போயிடுத்து நூத்தி பதினஞ்சு மந்திரத்துக்கு பக்கம் இருக்கு இந்த வித்தியை அடைந்து பிரம்மத்தை அடைந்தான் இந்த வித்திய பேர் என்ன பிரம்ம ஆத்மவித்யா பிரம்ம வித்தியை அடைந்து பிரம்மத்தை அடைந்தான் நச்சிக்கேதா இந்த வித்தியை பெற்று பிரம்மத்தை அடைந்தான் பூர்ணமாக அறகுறையாக கிடைக்கல அவனுக்கு கிருத்ஷ்ரம் யோக விதிஞ்ச இந்த வித்தியை அடைஞ்சது மாத்திரம் இல்லை அந்த வித்தியை எப்படி ஆழமான மனசில் வச்சுக்கணுங்கிறதுக்கான யோக விதி ரெண்டு சொல்கிறாங்க யச்சேத் வாங் மனசி பிராக்யஸ்தத் யச்சேத் ஞான ஆத்மனி ஞான அந்த மந்திரத்தை பார்த்துங்கோ அது ஒன்று மூணு பதிமூணு முதல் அத்தியாயம் மூணாவது வள்ளி பதிமூணாவது மந்த்ரம் அப்புறம் ரெண்டாவது அத்தியாயம் மூணாவது வள்ளி ஒன்பதாவது மந்த்ரம் இதுதான் யோக யோக விதினா நிதித்தியாசன விதி இப்போல்லாம் படித்த யோகாபியாசம் யோகாபியாசம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் நிதித்தியாசனம்னு போட்டுக்கலாம் இல்லை புத்தியை கூர்மையாக்குற சமாதி அபியாசம் ஆஹ் சமாதி அபியாசா இல்லை யோகாபியாசா இல்லாட்டி நிதித்தியாசனம் யோக விதிஞ்ச இந்த ஞானத்தை ஆழ்மனதிலே பதிய வைப்பதற்கான வழிமுறைகளையும் சேர்த்து பெற்றான் மெய்யறிவை பெற்றது மட்டுமல்ல அந்த மெய்யறிவை ஆழ்மனதில் பதியச் செய்வதற்கான வழிமுறைகளையும் பெற்றான் அறகுறையாக பெற்றான் கிருத்ஷ்ணம் கிருத்ஷனம்னா சமஸ்தம் முழுமையாக தெரிந்து கொண்டான் அது மூலம் உபனிஷத்தை என்ன சொல்கிறது நான் எல்லாம் முழுசாக சொல்லியிருக்கேன் அறகுறையாக பேசல முழுக்க தெளிவாச் சொல்லியிருக்கேன்னு உபனிஷத்தை சொல்வது அ கிருத்ஸ் யோக விதிஞ்ச லப்துவான் அர்த்தம் ஏதாம் வித்யாம் லப்துவா நஜிகேத இந்த வித்தியை அடைந்து பிரம்மத்தை உணர்ந்தான் அது மட்டுமல்ல அதை ஆழமான மனதிலே பதிய வைப்பதற்கான வழிமுறைகளையும் பெற்று மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து கொண்டான் மெய்ப்பொருளாகவே தன்னை உணர்ந்து கொண்டான் மெய்ப்பொருளாகவே ஆனான் பிரம்ம இவ பவதி சரி அவனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா மிருத்யுப் பிரோக்தாம் ஏதாம் வித்யாம் மிருத்யுன சாவால் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் சாவால் மிருத்யுன ஷாவு சாவால் சொல்லொடுக்கப்பட்ட என்ன பணத்தாலேயா சொல்லி கொடுக்கப்பட்டது மிருத்யு தேவன் மிருத்யு தேவதா மரண தேவன் அப்படின்னு அர்த்தம் மிருத்யு தேவதா யமதர்ம ராஜகா மிருத்யு அவரால் புரோக்தாம்னா பிரகரிஷேண உக்தாம் அவரும் டாம பொறுமையாக திரும்ப திரும்ப பலவிதமான கோணங்களில் இந்த உபதேசத்தை பண்ணியிருக்கார் பிரகரிஷேண உக்தாம் பிரம்ம வித்யாம் நன்கு உபதேசித்த இந்த பிரம்ம வித்யை பிரம்ம வித்யை பெற்று பிரம்மத்தை அடைந்தான் விரஜா அபூத் விமிருத்து அபூத் முதல்ல அதை போடணும் விரஜகா விரஜக மாசு விரஜகா சங்கராச்சார சொல்றார் புண்ணிய பாபத்தை கடந்தான் தர்ம அதர்மத்தை கடந்தான் விகத தர்ம அதர்மஹா இருள் ஷேர் இருவினையும் சேராதவன் ஆனான் அப்படி சொல்லணும் வள்ளுவருடைய பாஷையில் சொன்னால் இருள்சேர் இருவினையும் சேராதவன் ஆனான் ஆஹா அழுக்கு வண்ணானுக்கு ஒரு பேர் ரஜகா அழுக்கை நீக்குபவன் அர்த்தம் ஆகினால் ரஜகா வி ரஜா வி ரஜஹஹகன்னர்த்தம் விகதா ரஜகா அழுக்கு நீங்கியவனாக மாசுகள் நீங்கியவனாக அவர் சங்கராச்சார் சொல்றார் புண்ணிய பாபங்கள் நீங்கியவனாக புண்ணிய பாபத்தை கடந்தவனாக ஆனான் அப்புறம் என்னது விமிருத்யுகூ மரணத்திலிருந்து விடுபட்டவனானான் அப்படின் அர்த்தம் ஆனால் சங்கராச்சார் சொல்கிறார் ஆசை அறியாமை இவைகளிலிருந்து விடுபட்டவனானான் மிருத்தியுங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் அறியாமை ஆசை என்று பொருள் கொள்ளுகிறார் அறியாமையிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் அறியாமையின் விளைவாகிய ஆசைகளிலிருந்தும் விடுபட்டான் புண்ணிய பாபங்களிலிருந்து விடுபட்டான் இருவினைகளிலிருந்து விடுபட்டான் இன்பத் துன்பங்களிலிருந்து விடுபட்டான் இப்படிலாம் போட்டுக்கலாம் சுருக்கமாக சொன்னால் இருமைகளிலிருந்து விடுபட்டான் இருமைகளை நுகர்வதற்கான காரணமாகிய அறியாமை ஆசைகளிலிருந்து விடுபட்டான் பிரம்ம பிராப்தகாகங்கிறது சங்கராச்சார் முக்தி அடைந்தான் அங்கேயே ஏன்னா நமக்கு முக்கியமாக ஒரு கேள்வி இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க இவன் யமதர்மராஜா வந்து மூணு வரம் கொடுத்தார் முதல் வர என்ன கேட்டான் நான் நீ என்னை அனுப்பிக்கணும் எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு கேட்டிருக்கான் நீ எங்கள் அப்பா கிட்ட என்னை அனுப்பிச்சு எங்கள் அதாவது உன்னால் அனுப்பப்படும் என்னை பார்த்து அவர் என்னை பார்த்து கோவப்படாமல் இருக்க வேண்டும் சாந்த சங்கல்ப சுமனா யதாசியாத் பாருங்கள் அந்த மந்திரத்தை பார்க்கணும் அதெல்லாம் திரும்ப திரும்ப படித்தாதான் இது புரியும் வீத்த மன்னர் அது வந்து முதல் கேட்குறார் சாந்த சங்கர் பத்தாவது மந்திரம் முதல் அத்தியாயம் முதல் வள்ளி பத்தாவது மந்திரம் நச்சிகேதோட முதல் பிரார்த்தனை எங்கள் அப்பா வந்து மனசில் பாவம் இது பண்ண பையன் போயிட்டானே சொல்லி வருத்தப்பட்டு இருப்பார் உன்னால் அனுபவிக்கப்பட்ட பார்த்து பயந்து போயிடப்படாது திடீர்னு இப்போ செத்து போன பணம் எழுந்துட்டுருத்துனா அவர் பயந்துவிடப்படாது அதனால் என்னை பார்த்து கோபமிட கூடாது அவர் சந்தோஷமாகவும் இருக்கணும் இப்படிலாம் ஒரே வாரத்துக்குள்ளே கேட்டான் இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன கேள்வி இருக்குன்னா திரும்ப போனானா இல்லையா அவங்க அப்பாவை பார்த்தானா இல்லையான்னு நம்ம லௌகிக்க விஷயம் விடுவோமா ஆனால் இங்கே சங்கராஜார் சொல்கிறார் அங்கேயே அவன் போனானா இல்லையா யாருக்கு தெரியும் அதனால் அவனுக்கு அங்கேயே அவன் முக்தி அடைந்தான்னா அவன் ஜீவன் முக்தி அடைந்தானா விதேக முக்தி அடைந்தானா என்ன முக்தி அடைஞ்சால் நமக்கு என்ன நாம மாவட்டம் அடைஞ்சால் நமக்கு போகிறோம் அவள் தான் நமக்கு அதை படித்து நச்சுக்கே இது பண்ணால் அதை தான் இங்கே மந்திரமும் அப்படி தான் சொல்கிறது ஆக அதை அதனால் சங்கராச்சாரியார் வரப்பிரதானாத் இந்த வரத்தை கொடுத்ததால் வரத பிரதானாத் அதாவது இந்த வித்தியை வரத்தை கொடுத்ததனால் பெற்றான் மூன்றாவது வரத்தை கொடுத்ததால் இந்த வித்தியை அவன் பெற்றான் மூன்றாவது வரத்தின் வாயிலாக நச்சிகேதஸ் மூன்றாவது வரத்தின் வாயிலாக இந்த வித்தியை யமதர்மராஜாவிடமிருந்து பெற்றான் அது அது நன்கு ஆழப்படுவதற்கான காரணத்தையும் சங்கராச்சார் சொல்றார் சோபகரணே சபலம் இந்த தியான முறையும் தெரிஞ்சுண்டான் ஆகையினால் அது நிச்சயமாக பலமாயிடுத்து ஆகவே அவன் இரு கடந்தவனாய் அறியாமை ஆசைகளிலிருந்து விடுபட்டவனாய் மெய்ப்பொருளை நன்கு உணர்ந்து கொண்டான் அதே போல இந்த சாஸ்திரத்தை படிக்கிறானோ கட்டோபனிஷத்தை எவனொருவன் படிக்கிறானோ அந்யோப்பி ஏவம் அந்நியோப்பி ஏவம்னா என் அர்த்தம் மற்றவனும் யாரெல்லாம் இந்த கேம்பில் தொடர்ந்து இதை அட்டன் பண்ணினார்களோ அவர்களும் அட்டன் பண்ணி யாரெல்லாம் நன்றாக கேட்டார்களோ அவர்களும் யாரெல்லாம் நன்றாக கேட்டு புரிந்து கொண்டார்களோ அவர்களும் அது சேர்க்கணுமே வந்தோம் கேட்டோம் புரியலன்னா பண்ண முடியாது இல்லையா ஆஹ் வந்து கேட்டு புரிந்து எல்லோருக்கும் அந்நியோப்பி ஏவம் ஏவம்னா இப்படியே இதை திரும்ப திரும்ப படித்து யஹா வித் அத்தியாத்மேவ யஹா அத்தியாத்மம் வித் தேஷாமர்த்தம் நேவலம் நச்சிக்கேதா ஏவராச்சாரசுர நச்சிகேது மாத்திரமில்லை அந்நோபி யா ஏவம் நச்சிகேதாவது எவனொருவன் நச்சிகேதைப் போல் ஆத்மாவை தெரிந்துகொள்ளவேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ ஆத்மவித்து அத்யாத்மேவாத்மம்னா என்னர்த்தம் தன் சரீரத்துக்குள்ளே இருக்கிற அந்த பிரத்யக்ஸ்வரூபம் ஒரு உபச்சாரத்துக்காக சொல்ல சரீரத்துக்குள்ளேன் இப்படிதான் இந்த உடம்பை வச்சுக்க சொல்கிறதுக்காக நிருபச்சரித்தம் பிரத்யக்ஸ்வரூபம் பிராப்பிய தத்துவமேவ தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை இதன் மூலம் தெரிந்து கொண்டு அத்தியாத்மம் அத்தியாத்மம்னா ஆத்ம தத்துவம்னு அர்த்தம் ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டு சொல்லப்பட்ட முறைப்படி வேத வேதங்கிறது மந்திரத்திலே இருக்குது வித்துங்கிறது தான் வேதன்னு சொல்லிருக்கு வேத வித்து விஜானாதி நன்றாக அறிகிறானோ சோப்பி அவனும் இருமைகள் அற்றவனாய் ஆசைகள் அற்றவனாய் அறியாமைகளிலிருந்து விடுபட்டவனாய் முக்தியை அடைகிறான் அவனும் விரஜகா பவதி யார் இதை அறிகிறார்களோ அவர்களும் மாசற்றவர்களாய் மரணமற்றவர்களாய் இப்படிலாம் போடலாம் மாசற்றவர்களாய் மரணமற்றவர்களாய் மாசுன்னா என்ன புண்ணிய பாபந்தான் மாசு இன்பத் துன்பங்கள்னால் தாக்கப்படுவது மாசு இன்பமும் துன்பமும் நம் உள்ளத்தை தாக்குவது மாசு சுகம் என்ன பாதிக்கிறது துக்கம் என்னை பாதிக்கிறது இந்த விரஜகா பவதி விமிருத்தியு பவதி பிரம்ம பிராப்தோ பவதி அவ்வளோதான் முடிந்தது ஆக இந்த உபநிஷத் பலனை சொல்லியிருக்கு யமதர்மராஜா குரு உத்தமமான குருக்கிட்டிருந்து ஒரு உத்தமமான சிஷியன் உத்தமமான வித்தியை அடைஞ்சு உத்தமமான பலனை பெற்றான் அவ்வளோதான் உத்தமமான குரு உத்தமமான சிஷ்யன் உத்தமமான வரம் உத்தமமான வித்யை உத்தமமான பலம் எல்லாம் உத்தமோத்தமம் இதுக்கு மேலே உத்தமம் கிடையாது ஆக உயர்ந்த குருநாதர் உயர்ந்த மாணவனுக்கு உயர்ந்த தத்துவத்தை உயர்வாகச் சொல்லி உயர்ந்த பலனையும் உணர்த்தினார் நாமும் இதை இவ்வாறே நாமும் உயர்ந்த இந்த வித்தியை பெறுவோம் பெருதற்கரிய குருநாதர் பெருதற்கரிய சிஷ்யன் பெருதற்கரிய வித்யை பெருதற்கரிய பலன் பயன் ஆக இந்த இது பலஸ்ருதி மாதிரி அதெல்லாம் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் போட்டார் இந்த வித்ய வித்தியை மாத்திரம் இல்லை ஞான நிஷ்டக்கான உபாயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கு ஆக ஞானத்தை மாத்திரம் கொடுக்கலை ஞான நிஷ்டை ஞான பலத்தை கொடுக்கக்கூடிய ஞான நிஷ்டா உபாயத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறது என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறார் இனி சாந்தி பாடம் இந்த சாந்தி பாடத்துக்கு சங்கராச்சாரியார் இங்கே வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஆரம்பத்தில் பண்ணலை இங்கே பண்ணுற சுருக்கமாக சொல்லி பூர்த்தி பண்ணுறேன் ஓம் சகநாபவத்து சொல்லுங்க சகன புனக் தூ சீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவீ தமஸ்து மாவித் ிா அிஷிய ஆச்சாரியோ பிரத்திரோஷப்பசமனி உச்சரபாஷியத்தை அப்படியே படிக்கிறேன் இப்பொழுது சிஷ்யனுக்கும் ஆச்சாரியனுக்கும் பிரமாதகிருத்த அந்யாயன வித்யாகிரகண பிரதிபாதனம் கவனக்குறைவாக படித்த தோஷம் அதே மாதிரி அலட்சியமாக பண்ணின டீச்சிங் பிரதிபாதனை சொல்லி கொடுக்குறோம் இவனுக்கு என்ன புரிய போகுது மரமண்டை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க அது வந்து அது அந்நியாய பிரதிபாதனம் அந்நிய பிரதிபாதனம் பிரமாத கிரகணம் அந்நியாய பிரதிபாதனம் நியாயம் இல்லாமல் சொல்லிக் கொடுக்கறது கவனக்குறைவா கேட்கறது சொல்லித்தரதையும் சரியா சொல்லித்தரது இல்லை கேட்கறதும் ஒழுங்காக கேட்கறது இல்லை அது ஒரு தோஷம் அந்த தோஷம் போகிறதுக்காக இந்த மந்திரம் சொல்லப்படுகிறதுங்கிறார் சங்கராச்சாரியர் சிஷ்ய ஆச்சாரிய யோகோ இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் போனால் போகிறது நீ கிளாஸ் போனால் போய்ட்டு போகிறது நம்ம சொல்கிறான் இல்லையா என்ன திரும்ப திரும்ப சைத்தன்யம் சொல்ல போகிறார் இதுதான் கேட்டு கேட்டு பிளிச்சே போயிடுது சொல்லுவோமா மாட்டோமா சொல்லு புளிச்சே போயிடுது சைத்தன்யம் சைத்தன்யம் சைத்தன்யம் சைத்தன்யம் அதுவும் செய்தி தண்ணி இதுவும் செய்தி தண்ணி இது கேட்டு கேட்டு எத்தனை நேரம் கேட்டுக்கான் இருக்கிறது போர் அடிக்கிறது எல்லா சப்ஜெக்ட்டும் இது தேவையாக இருக்குது அப்படின்னு இல்லையா அவன் என்ன பண்ணுறோன்னா அப்போ வந்து சரி இன்னும் சரி பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படியே நானும் நினச்சிக்கிட்டேன்னு நமக்கு இதே பொழப்பாக போச்சு இதாக கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் நிம்மதியாக வேறு எதாவது பார்த்துட்டு டிவியெலாம் பார்த்துட்டு கதை பேசிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது நமக்கு இப்படி ஒரு கதி ஆயிடுச்சேன் அப்படி நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி நினைக்கிறேன் வழி இல்லை எனக்கு அப்படி வராது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படி இடையிலடையில் எல்லாம் லீவ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதாவது குருவுக்கும் ஆசையோடு கொடு மெடிசனை பற்றி என்ன சொல்கிறாங்க இந்த மருந்து வந்து ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க மருந்து சாப்பிட்றவன் நம்பிக்கையோடு சாப்பிடணும்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா டாக்டரும் இது வேலை பண்ணுங்கிற நம்பிக்கையோடு கொடுக்கணுமா அப்படி சொல்கிறாங்க இப்போ டாக்டர் வந்து என்னவோ தெல அவன் கொடுத்தான் அப்படின்னு வச்ச ஒரு பத்துக்கு அஞ்சு கேஸ் தேரும் அப்படின்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எப்படி இருக்கும் இல்லை அவனுக்கு கொடுக்குற போதே அதுதான் நம்ம நம்ம ஆயுர்வேத சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த எந்த மருந்து கொடுத்தாலும் எந்த ரோகியை பரீட்சை பண்ணாலும் அதை வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் பண சொல்லியிருக்கு ஆயுர்வேத வைத்தியனுக்கெல்லாம் அதாவது இந்த வைத்தியர் பரீட்சை பண்ணுற போதே பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் பண்ணுவார் அதுலேயே நிறைய தெரிஞ்சு போயிடும் இப்போ இத்தனை மிஷினை வச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு அப்புறமா கடைசியில் வந்து என்னென்னா தெரியலன்னா எல்லா மிஷினுக்கும் ரூபா கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஏன் வயிற்று வருதுன்னா தெரியல என்ன பண்ணுறது அன்யூஸ் சம்திங் அன்யூஷுவல் வி டோன்ட் நோ வி ட்ரைடு அவர் பெஸ்ட் காட் இஸ் கிரேட் நீங்களும் சாமியார் போயிவிட்டு வாங்க சொன்னால் என்ன அப்போ டாக்டரும் இந்த வைத்தியத்துக்கு மருந்து கொடுக்குறச்ச இது கண்டிப்பாக இது இவருக்கு வேலை செய்யும் அப்படின்னு நினச்சி தான் டாக்டரும் கொடுக்கணுமா மருந்து சாப்பிட்றவனும் இந்த மருந்து எனக்கு கண்டிப்பாக டாக்டர் நம்பிக்கையோடு கொடுத்துருக்கார் எனக்கு வேலை செய்யுங்கிற நம்பிக்கையோடு சாப்பிடணும் அப்போ தான் மருந்து வேலை பண்ணணும் அதே மாதிரி தான் வித்தியையும் சொல்லிக் கொடுக்குற போது இந்த வித்தியெல்லாம் இவங்களுக்கெல்லாம் க்ஷேமத்தை உண்டு பண்ணும் நான் எப்படி எங்கள் குருநாதர்கிட்ட இருந்து இந்த வித்தியை சம்பாதிச்சு நான் எப்படி ஆனந்தமாக இருக்கேனோ அதே மாதிரி இவர்களும் ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிற உத்தமமான சங்கல்பத்தோடு சொல்லி கொடுக்கணும் இது நிச்சயமாக இவர் சொல்லிக் கொடுக்குற இந்த வித்தியானது நமக்கு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட சிஷ்யர்களும் படிக்கணும் அப்போ தான் வேலை செய்யும் இல்லாட்டி என்னென்னா கம்யூனிகேஷனே நடக்காது என்னமோ சொல்கிறாருங்க எதுவும் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் அது இருக்கக்கூடாது ஏதாவது இந்த மந்திரமே என்னென்னா ப்ரேயர் ஃபார் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ப்ரேயர் ஃபார் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இது எதுக்கெல்லாமல் டூஏட் பாட்டில் கூட வந்துடுத்துருந்தோம் சகனாபத்து பாட்டெல்லாம் அதெல்லாம் அவ்வளோ அக்கிரமாயிடுச்சு யார் கேட்கறதுக்கு ஆள் இல்லை அதில் வந்து எல்லாம் போட்டுட்டான் அதெல்லாம் எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும்னா கேட்குறதே ஒரு முழுக்க வைக்கிறானே இந்த சகனாபத்து மந்திரம் படுற பாடு இது எவ்வளோ பெரிய உத்தமமான மந்திரம் இது சாந்தி பாடம் இது லௌகிக வித்தியும் இதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க பரவாயில்லை சொல்லிட்டு போட்டோம் ஆனால் இது வைதிக வித்யை அதுவும் வைதிக கர்மகாண்ட வித்தியே இல்லை இது வித்யை இது ஆக தர்ம வித்யை கூட இது பிரம்ம வித்ய பிரம்ம வித்தியக்கு இது சாந்தி பாடம் பரவாயில்லை அப்படியாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கட்டும் அதெல்லாம் நம்ம தோஷமாக சொல்லலை ஆ சிஷியன் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் ரொம்ப நல்ல உறவு இருக்கணும் குரு சிஷ்ய சம்பந்தம் நல்ல பிரயோஜனத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கல்யாணத்தில் எப்படி கணவனும் மனைவி நல்லா சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தானே மந்திரங்கள்லாம் இருக்குது எல்லா மந்திரங்களும் அப்படி சொல்லி வச்சுருக்கு அது மாதிரி தான் இங்கேயும் குரு சிஷ்ய சம்பந்தம் உத்தமமான சம்பந்தம் அந்த சம்பந்தம் நல்ல பலனை கொடுக்கணும் அதுக்காக வேண்டி அந்த தோஷம் வரக்கூடாது ஏதாவது ரெண்டு பேருக்கும் வந்து என்னதுனா ஏதாவது ஃப்ரிக்ஷன் அதெல்லாம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது நேச்சர் இருக்குது ராகத்வேஷம் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே விருப்ப விருப்பு சுபாவமாக இருக்கிறதுனால இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் அடிக்கடி இந்த வந்துடும் அதனால் இந்த குரு நிந்தைங்கிறதும் இருக்குது சிஷ்ய நிந்தையும் இருக்குது குரு சிஷ்யனை குரு ஏன் நிந்தை பண்ணுறாருன்னா அவருக்கு இருக்கிற வாசனை ராகத்வேஷம் சிஷ்யன் ஏன் குருவை நிந்தை பண்ணுறான்னா அவருக்கு இருக்கிற வாசனை ஆனால் எங்கே நிந்த இருக்கோ அங்கே வித்யை வந்து பலனை கொடுக்காது சொல்லி கொடுத்தாலும் பலனை கொடுக்காது கேட்டாலும் பலனை கொடுக்காது குரு நிந்தையோ சிஷ்ய நிந்தையோ யாரும் பண்ணப்படாது யாருமே யாரையும் நிந்தை பண்ணக்கூடாது நிந்தை பண்ணுறதுக்கு நமக்கு யோகியதையே கிடையாது நமக்கு காரியம் நடக்கலே போகலனா சில விஷயங்களை சொல்லலாமே தவிர யாரையும் நிந்தனை பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இது பண்ண முடியும் ஒரு அந்தந்த ஸ்வாவம் இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது அதை சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு தான் நம்ம தர்மானுஷ்டானம் பண்ணுறோம் அப்படி இருந்தாலும் இதை வந்து அவ்வளோ சுலபம் இல்லை இந்திரியஸ இந்திரியசியார்த்தே ராகத்வேஷோ யவஸ்திதோ சாஸ்திரம் ஒத்துக்கிறது பல இடங்களில் இந்த அதாவது ஹியூமன் நேச்சரை வேதம் ஏற்றுக்கொள்ளுகிறது அது தெரிஞ்சுதான் பேசுறது ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக நம்ம எல்லாரையும் நினைக்கல ஒரு என்னது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எல்லாருமே உலகத்தில் அப்படின்னு சொல்லலை நம்ம அடுத்த தான் மகாபாரத்தில் பார்க்குறோம் ரொம்ப நம்ம ரொம்ப வசத்தியாக சொல்கிறவங்கள்டையும் தோஷங்களை சொல்கிறாங்க அது பீஷ்மராக இருக்கட்டும் துரோணராக இருக்கட்டும் தர்மராஜாவாக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் ராமர்கிட்ட தோஷம் சொல்கிறது இல்லையா கிருஷ்ணர்கிட்ட தோஷம் சொல்கிறது இல்லையா அதாவது ஒருத்தன் கடவுள்கிட்ட கேட்டான் கடவுளே எல்லாருக்கும் பிடித்த மாதிரி நான் வாழ்கிறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு நானும் அது என்னாலேயே முடியல உனக்கு எப்படி கொடுக்க முடியும் கடவுள் சொன்னார் அது என்னாலேயே முடியலையே எல்லாருக்கும் பிடிச்சவ மாதிரி நானே இருக்க முடியலையே அப்படி எப்படிப்பா உனக்கு நான் பண்ண முடியும் நடக்கிற காரியத்தை கேட்டியானா பரவாயில்லை நடக்காததை போய் கேட்குறியேப்பா ஷாவே வரக்கூடாதுன்னு வர கேட்குற மாதிரி இருக்குது எப்படி நடக்கும் அது எல்லாருக்குமே கடவுளை பிடிச்சிருக்கா என்ன கடவுளே எல்லாருக்கும் பிடிச்சது இல்லை அதுவும் கடவுளே வேறு வேறு வேறு கடவுளாக இருக்கார் அந்த மதத்து கடவுள் நமக்கு பிடிக்காது நம்ம மதத்தை கடவுள் அவங்களுக்கு பிடிக்காது ரெண்டு பேருக்குமே கடவுள்னா என்னென்னு தெரியாது கண்ணுக்கு தெரியாத ஒரு வஸ்துவில் பிடிக்கிறது பிடிக்கலேங்கிறது பாருங்களேன் என்ன குழப்பம் ஆக இந்த சிஷ்யனுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன தான் ஹை லெவலில் இருந்தாலும் சில சமயம் அது வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சாஸ்திரம் கருதி சொல்லுகிறது அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அது வேறு விஷயம் இருந்தாலும் சாஸ்திரம் அதை மனசில் வச்சு தான் சொல்கிறதுங்கிறார் சிங்கராஜர் அதுக்கு என்ன சொல்ல அந்நியாயனம் குரு பாத உபசங்கிரகணாதிக்கம் வினா அத்தியனம் அது சொல்கிறார் அந்யாய அத்தியனம்னா என்னதுன்னா குருவை நமஸ்காரம் பண்ணாமல் படித்தா அது தோஷம் குருவை நமஸ்காரம் பண்ணி தான் படிக்கணும் குருவை நமஸ்காரம் பண்ணாமல் படிக்கிறது அந்யாய அத்தியாயன கிரகணம் அப்படிங்கிறார் சங்கரர் ஒரு பு டிப்பணிக்காரர் அந்யாய அத்தியனம் அந்யாய அத்தியாபனம் அந்யாய சிஷ்யன் வந்து நல்லா புரிஞ்சிக்கணுங்கிறத சொல்லாமல் புரிஞ்சா புரிஞ்சுக்கிறான் புரியாட்டி போனால் போயிட்டு அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது ஏ புரிஞ்சுதாப்பா சரி புரியலைன்னா நான் இன்னும் உனக்கு வழி சொல்லித்தரேன் எக்ஸாம்பிளை நிறைய சொல்லி அப்படி சொல்லிக் கொடுக்கணும் எப்படியாவது சிஷ்யனுக்கு அதுக்கு தான் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகாவில் ரொம்ப அழகாக சொல்கிறார் குருன்னா யார் கோ குருகு குரு என்பவன் யார் அப்படிங்கிறதுக்கு லக்ஷணம் சொல்கிறார் அதிகத தத்துவா ச தத்துவத்தை நன்றாக தெரிந்து கொண்டவன் சிஷ்ய சிஷ்யஹிதாய உத்தியத சததம் அதிகத தத்வகா சிஷ்யஹிதாய உத்தியத சததம் யார் குரு என்றால் தான் தத்துவசாஸ்திரத்தை நன்றாக தெரிந்து கொண்டு சிஷ்யன் எப்படியாவது தத்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமில்லை நம்மை காட்டிலும் அவன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு குருவும் தன்னுடைய சீடன் தன்னைக் காட்டிலும் தரம் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவனை வழி நடத்த வேண்டும் சிஷ்ய ஹிதாய உத்தியத சததம் சிஷ்யாதிச்சே பராபவம் சீடன் தன்னை ஜெயிக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் ஆஹா அந்நியாயமாக கிரகிக்கிறது நமஸ்காரம் பண்ணாமல் அலட்சியமாக படிக்கிறது பசங்கள்லாம் காலேஜுக்கு போகிறா பாருங்கள் சார் அப்படிங்க நான் பாருங்கள் அதுதான் அந்நியாய அத்தியனம் பாத்தியா இருக்குது பட்டப்பேர் வைக்கிறது எல்லாம் வந்து உருப்பிடுவானா நீங்கள் சொல்லுவீங்க சுவாமிஜி அதெல்லாம் குழந்தைங்களோட நேச்சர் என்ன நேச்சர் இது அது எப்படி இப்படி கல்டிவேட் பண்ணுறது அதெல்லாம் நம்ம பழக்கிறது தானே குருவை வந்து நிந்தனை பண்ணுறது தானே அது ஆக அந்நியாய அத்தியனம் அந்யாய அத்தியாபனம் குருவும் அலட்சியமாக பாடன்னு சொல்கிறது புரிஞ்சுக்காட்டி போனால் போய்ட்டு போகிறான் புரிஞ்சுதான் கூட கேட்கக்கூட மாட்டார் நான் சொல்கிறத சொல்லியாச்சு உனக்கு சரியாக பொருளை அங்கே போய் கேட்டுக்கும் அதை போய் பார்த்துக்கும் இல்லாட்டி இன்டர்நெட்டை போய் பாரு அவனு சொல்லிட்டோன்னு வச்சு கூட சில சொல்ல வேண்டிய எனக்கு நானே சொன்னேன் சார்ட்டெல்லாம் லைப்ரரியில் போய் பாருங்கிறேன் என்ன பண்ணுறது முடியலங்கிறதுக்காக சொல்கிறோம் அது வேறு சமாச்சாரம் இருந்தாலும் கூட எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லித்தரணும் ஆக இதெல்லாம் ஹியூமன் சைக்காலஜி மனிதனுடைய இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு உபநிஷத்து தைத்திரி உபநிஷத்திர சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் செய்த நல்லவற்றையே நீ செய்ய வேண்டும் நாங்கள் ஒருவேளை எங்களுடைய அறியாமையால் கவனக்குறைவால் ஏதேனும் தவறுகளை நாங்கள் செய்திருந்தால் அதை நீ செய்யாதே என்று குரு சிஷ்யனுக்கு சொல்றார் யான்யஸ்மாக சுச்சரித்தானி தானித்வையோ பாஸ்யானி நோயி இருக்கு உபநிஷத்தில் இருக்கு நாங்கள் செய்த நல்லனவற்றையே நீ செய்ய வேண்டும் நாங்கள் ஒருவேளை அறியாமையால் கவனக்குறவால் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அது உனக்கு தவறு என்று படுமானால் நீ அதை செய்யாதே அதனால தானே நச்சிக்க கேட்குறான் அப்பா வந்து ஏதோ தப்பு பண்ணுறாரு நினச்சி தானே போய் கேட்குறான் அஹ சஹனாபத்து அதுக்கு இது வந்து அதுக்கு சங்கராச்சாரிய இன்ட்ரடக்ஷன் அது நிமித்த வித்யாகிர பிரமாத கிருத்த அந்நியாயனை பிரமாதத்தினால் செய்யப்படுற அந்யாயங்குற கவனக்குறைவால் செய்யப்படுகிற அந்நியாயத்தின அந்யாயமாக கிரகிக்கிறது பிரதிபாதன நிமித்த தோஷப் பிரசமனார்த்தா இயம் சாந்தி இந்த சாந்தி இந்த பா இதை சொல்லிட்டா இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது இந்த மந்திரத்தை சொல்லிட்டா இந்த மந்திரத்தை ஸ்ரத்தா பக்தியோடு சொன்னால் இந்த மிஸ் ரெண்டு பேருக்கும் வராது குருவுக்கும் சிஷ்யனுக்கும் தவறாக புரிந்து என்பது நிகழாது எல்லாருக்குமே இது தேவை வாழ்க்கையில் தேவை இது அதனால தான் சங்கச்சத்துவம் சம்பதத்வம் நாம் எல்லோரும் ஒன்று கூடி சிந்திப்போம் ஒன்று கூடி பேசுவோம் உயர்ந்த கருத்துக்களையே எண்ணுவோம் நமக்கும் சமூகத்திற்கும் நல்ல பயனுள்ள விஷயங்களையே சிந்திப்போம் அற சேர்ந்து நடப்போம் சங்க சத்வம்னா சேர்ந்து நடப்போம் காலையில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனைக்கு போவோம் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் சேர்ந்து பண்ணுவோம் சேர்ந்து சாப்பிடுவோம் சேர்ந்து படிப்போம் சேர்ந்து தூங்குவோம் எல்லாம் போட வேண்டியதானே சங்கச்சத்துவம் சம்பதத்துவம் நமது சிந்தனைகளை சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம் சரி மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் சஹனா பவத்து சஹனவு சங்கராச்சாரியார் சொல்றார் சஹா சக நௌ ஆம் அவ பாலயத்து வித்ஸ்வரூபிரகாசனேன கேவரமேஸ்வர உபனிஷத் பிரகாஷித உபனிஷத்துக்களில் பிரகாசப்படுத்துகின்ற அந்த பிரகாசப்படுத்தப்படுகின்ற மெய்ப்பொருள் தத்துவம் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனா இங்கே பரபிரம்மன் நிரகுணம் பிரம்மன் ஏன்னா இந்த உபனிஷத்தில் அதிகமாக பேசப்பட்டது நிரகுணபிரம்மனா சகுணபிரம்மணா கடைசியில் ஒரு இடத்துல வந்தது சகுண பிரம்ம இந்த நூற்றி ஒரு நாடி சொன்னாரே அங்கே தான் சகுண பிரம்ம எல்லா இடத்துலேயும் நிற்குண பிரம்மந்தான் ஆக இங்கே பரமேஸ்வரன் உபனிஷத்தில் சொல்லப்பட்ட மெய்ப்பொருள் தத்துவம் மெய்ப்பொருள் தத்துவம் நம் எல்லோருக்கும் நம் இருவருக்கும் நன்கு விளங்கட்டும் இப்போ உங்கள் ஒரு ஒருத்தரோடய நான் கனெக்டடாக இருக்கேன்னு வச்சுக்கோ நம் எல்லோருக்கும் ஆஹா சகனவு சஹனா நம் இருவரையும் இதிலேயே ஒரு கேள்வி இருக்குது இந்த பிரார்த்தனை சிஷியம் பண்ணுறானா குரு பண்ணுறாரான் கேள்வியும் இந்த பிரார்த்தனை சிஷ்யம் பண்ணுறானா குரு பண்ணுறானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆகையினால குருவுக்கு பிரார்த்தனை தேவையில்லை ஏன்னு கேட்டால் அவர் பிரார்த்தனையோட பலனை அடைஞ்சு விட்டார் ஆனால் தான் இந்த பிரார்த்தனை தேவை ஆனாலும் குரு பாடம் நடத்தினார்னா அவருக்கும் அது தேவைப்படும் ஏன்னா சிஷ்ய ஆச்சாரியையோ போட்டிருக்கார் சங்கராச்சாரியர் எப்போ விவகாரம் பண்ணுறோமோ அது கடவுளே விவகாரம் பண்ணாலும் அவருக்கு ப்ராப்ளம் தான் சந்தேகம் இருக்கா கடவுளே விவகாரம் பண்ணினார்னால் கடவுள் பேரில் வந்து கோபம் வருமா வராதா ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க பிரச்சனை இருக்கிறவங்கள்ட்டலாம் போய் கேட்டு பாருங்க ஜோசியர்கிட்ட போய் ஜோசியர்கிட்ட உட்காந்துருப்பாங்க வெளியில் சில பேர் அவங்க அவங்கள இன்டர்வியூ பண்ணுங்கோ அப்புறம் இந்த மனோ தத்துவ டாக்டருக்கு ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் பேரும் நிறைய பேரை வச்சுங்களேன் அங்கே போய் நீங்கள் இன்டர்வியூ பண்ணி பாருங்கோ அப்புறம் ஆஸ்பத்திரியில் டாக்டருக்காக காத்துட்ருக்குறவங்க கண் டாக்டர்கிட்ட காத்துட்ருக்குறவங்க ப இந்த பல் டாக்டர்கிட்ட காத்துட்ருக்குறவங்க எல்லோரையும் கொண்டுக்கூடாது என்னத்துக்கு இந்த கொடுப்பானே பல்ல கொடுப்பானே அவஸ்தப்பட வைப்பாரு அந்த நேரத்துக்காக சொல்லத்தான் சொல்லுவான் ஆக சிஷ்யன் ஆச்சாரியன் என்ன அர்த்தம் நான் நவ் அவத்துனா ரெண்டு பேருக்கும் பிரம்மஸ்வரூபம் நன்கு விளங்கட்டும் என்பது பொருள் சகான அந்த ஈஸ்வரன் பிரம்மம் நௌ நம் இருவரையும் காப்பாற்றட்டும் அப்படிதான் அர்த்தம் நம் இருவரை இறைவன் நம் இருவரையும் காப்பாற்றட்டும் இறைவன் நம் இருவரையும் காப்பாற்றட்டும்ங்கிறதுடைய என்ன காப்பாற்றுறதுனா என்ன கர்மகாண்டத்தில் வேணால் சொல்லலாம் பணத்தை கொடுத்து காப்பாற்று பதவியை கொடுத்து காப்பாற்று புகழை கொடுத்து காப்பாற்று எனக்கு வந்து இந்த உடம்புக்கு மெடிக்கல் கிளைம் கொடுத்து காப்பாற்று எதையோ கொடுத்து யோகக்ஷேமம் வகாமியம் எத்தையோ காப்பாற்று சொல்லலாம் இந்த இடத்துல என்னத்தை காப்பாற்றுறது இங்கே காப்பாற்றுறதுங்கிறதுடைய அர்த்தம் விளங்கட்டும்னு அர்த்தம் ஏண்டும் பாதுகாப்பாக இருக்கின்ற மெய்ப்பொருள் எங்களுக்கு விளங்கட்டும் இருவருக்கும் நன்கு புலப்படட்டும் எங்கள் உள்ளத்தில் மெய்ப்பொருள் தத்துவம் நன்கு புலப்படட்டும் பாதுகாப்பே உருவான அப்படி சொல்லணும் பாதுகாப்பே உருவான பாதுகாப்பே மயமான பாதுகாப்பே தேவையற்ற அத்வைத பரபிரம்மம் இருவருக்கும் அந்த தத்துவம் நன்றாக விளங்கட்டும் சொல்லிக் கொடுக்குற போது குருவும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்காக விளங்கட்டும் மெய்ப்பொருள் தத்துவம் நம் இருவருக்கும் நன்கு விளங்கட்டும் நன்கு புலப்படட்டும் நம் இருவராலும் நன்கு மெய்ப்பொருள் தத்துவம் உணரப்படட்டும் சகனவு புனத்து அந்த உபனிஷத்துக்களுள் பிரகாசப்படுத்தப்பட்டுள்ள அந்த மெய்ப்பொருள் தத்துவம் உபனிஷத்துக்களில் விளங்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் தத்துவம் தத்துவத்தை பற்றிய அறிவானது அறிவின் பயன் எங்களுக்கு விளங்கட்டும் அறிவின் பயன் எங்களுக்கு விளங்கட்டும் சக புனக்து அவத்து புனக்து ரெண்டுலேயும் நவ் சக இருக்குது இருக்கு அங்கே அவத்து புனக்து அவத்துனா பாதுகாக்கட்டும் புனக்துன்னா அனுபவிக்கப்படட்டும் புனக்து நம் இருவராலும் மெய்ப்பொருள் தத்துவத்தின் தத்துவ ஞானத்தின் பயன் அனுபவிக்கப்படட்டும் அஹ சகனாபவத்து சகனௌன்துக்கு இதார்த்தம் பிரம்மஜானம் நன்றாக விளங்கட்டும் பிரம்மஜானத்தினுடைய பிரயோஜனத்தையும் நாங்கள் நன்றாக அனுபவிப்போமாக சஹ வீரியம் கரவா வகை சஹ வீரியம் கரவா வகை ஆவாம் வித்யா கிருத்தம் வீரியம் சாமர்த்தியம் கரவா வகை சங்கராச்சாரியார் வித்யாக்கிருத்தம் சாமர்த்தியம் வீரியம்னு சொன்னால் ஆற்றல் வித்யினால் அதாவது நாலு பேர் பார்த்தா இவன்னெல்லாம் இப்படி இப்படி சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கான் அப்படின்னா வித்தியோட பலம்ப்பா சாஸ்திர பலம் இந்த சாஸ்திர பலம் ஞான பலம் எப்படி இருக்கான் பார் எங்களை பார்த்தா நாங்கள் எல்லோருக்கும் நாங்கள் வந்து இந்த வித்தியை எல்லோரும் படிக்கணுங்கிற எண்ணத்தை உண்டு பண்ணக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும் இந்த கல்வியை எங்களை பார்த்தா மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் எங்கள் ரெண்டு பேரை பார்த்தா நாங்கள் படிச்சிருக்கிற வித்தியை நாங்கள் அது வாழ்கிற நடந்துக்கிற முறைகளில் எல்லாரும் வந்து இந்த வித்யா சாமர்த்தியத்தை உணர வேண்டும் கல்வியின் ஆற்றலை இந்த மெய்யியல் கல்வி தமிழக பேர் மெய்யியல் கல்வி இந்த மெய்யியல் கல்வியின் ஆற்றலை நாங்கள் எல்லோருக்கும் உணர்த்துவோமாக மெய்யியல் கல்வியின் ஆற்றலை நாங்கள் எல்லோருக்கும் உணர்த்துவோமாக எங்கள் நடை பாவனைகளால் எங்களது செயல்களால் எங்களது சொற்களால் நாங்கள் இதை வெளிப்படுத்துவோமாக வித்யா சாமர்த்தியம் கரவா வகை இந்த கல்வியின் திறமை அப்படி சொல்லலாம் சாமர்த்தியம்னா அதுக்கு அவ்வளோ பலம் இருக்குது ஞானபலம் மகாபலம் பிரம்ம ஜான பலம் எதையும் தாங்கும் இதயத்தை நாங்கள் கா அதை வெளிப்படுத்துவோமாக வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லை இதெல்லாம் தான் சாமர்த்தியம் வித்யா சாமர்த்தியம்னா என்ன வீத ராகபயக்ரோதா வீதராகபயக் குரோதம்தான் வித்யா சாமர்த்தியம் வித்யனுடைய சாமர்த்தியம் என்ன பயம் இல்லை பற்று இல்லை பயம் இல்லை கோபம் இல்லை அச்சமில்லை சினமில்லை பற்று இல்லை ஆ வித்யா சாமர்த்தியம் இன்னும் என்னென்ன ரொம்ப இன்னும் டீப்பாக இப்போ இதே இப்போ நான் இதை பார்க்குற போது எனக்கு உடனே இன்னும் ரெண்டு மூணு டீக்காவை பார்த்துருக்கலாமேன்னு தோன்றுறது எனக்கு அதான் வித்யா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதெல்லாம் பார்த்துருக்குறோம் இங்கே வந்து உட்காந்துருவோம் அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாமே அப்படி தோன்றுறது இது வந்து ஆனந்தகிரி இதுக்கு என்ன சொல்கிறார் வீரியத்துக்கு கோபால யதீந்திரர் என்ன சொல்கிறார் அதுதான் வித்யா சாமர்த்தியம் அதுவும் சொல்லலாம் அது இன்னும் அதை டெப்த்து படித்து படித்து ஆழமாக போயிண்டே இருக்கிறது ஏன்னா ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அதெல்லாம் சொல்லலாம் வித்யாகிருத்தம் சாமர்த்தியம் நிஷ்பாதையா அதாவது இந்த வித்தியையை பார்த்தா எல்லோரும் என்ன நினைக்கணும் பார் அவன் படித்து இந்த ஒரு மோ இருக்கான் நானும் படித்த ஆனந்தமாக இருக்கணுங்கிற எண்ணத்தை மற்றவனுக்கு உண்டு பண்ணணும் அதுக்கு தான் வந்து வித்யா சாமர்த்தியம் இப்படி நிறைய அர்த்தம் சொல்லலாம் அப்புறம் அடுத்தது தேஜஸ்வினா வதீதம் அஸ்து நௌ அதீதம் தேஜஸ்வி அஸ்து தேஜஸ்வினோஹோ அதீதம் சு அதீதம் அஸ்து ரெண்டு அர்த்தம்னு சொல்கிறார் சங்கராச்சாரியர் அதாவது நாம் எல்லாம் அக்னியை உபாசனை பண்ணியிருக்கோம் கர்மகாண்டத்தை நல்லா அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம் தர்மத்தை நன்றாக கடைப்பிடித்தவனுக்குத்தான் பிரம்ம ஜானம் தெளிவாக விளங்குங்கிறத மறைமுகமாக சொல்றது இந்த வாக்கியம் தேஜஸ்விகளாகிய நம்மால் அப்படின்னு அர்த்தம் நம் இருவரால் தேஜஸ்விகளாகிய நம் இரு தேஜஸ்ன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று முக சொல்லியிருக்கேன் முகத்தில் இருக்கிற ஒளி அதுக்கு பேர் தேஜஸ்ஸு எல்லாருக்குமே தெரியும் அது இன்னொரு தேஜஸ் என்னன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் டாமினேட் பண்ணுறது தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுல முன் நிற்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அறத்தை கடைப்பிடிப்பதிலே முன்னிற்பவன் அவனுக்கும் தேஜஸ்வி காண்டெக்சை பொறுத்து தேஜஸ்ஸாக அர்த்தம் பிராகல்பியம்னு பேர் பிராகல்பியம்னு சொன்னால் மேலோங்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம் எதில் பணத்தில் மேங்கலோங்கி இருத்தலா படிப்பில் மேலோங்கி இருத்தலா பதவியில் மேலோங்கி இருத்தலா பண்பில் மேலோங்கி இருத்தலா எதில் மேலோங்கி இருக்கிறது அறச்செயல்களில் மேலோங்கி இருத்தலா தர்மத்தில் குணத்தில் ஒசர்ந்திருக்கிறது ஒழுக்கமான வாழ்க்கையில் உயர்ந்திருப்பது ஒழுக்கமான வாழ்க்கையில் உயர்ந்திருப்பது அதுதான் தேஜஸ் ஒழுக்கத்தை நன்கு கடைப்பிடிக்கின்ற நம் இருவரால் தர்மத்தை கடைப்பிடிக்கின்ற நம் இருவரால் நற்குணங்களை நன்கு கடைப்பிடிக்கின்ற இறைவன் அருளால் போடுகணும் இறைவன் அருளால் கடைப்பிடிக்கின்ற நம் இருவரால் கற்கப்பட்ட இந்த கல்வியானது அதீதம் அதீதம்னா கற்கப்பட்ட இத்தனை நேரம் படித்த இந்த உபனிஷத்தானது சு அதீதம் அஸ்து நன்கு கற்கப்பட்டதாக இருக்கட்டும் நமக்கு மாத்திரமல்ல வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் இது பயன்படக்கூடியதாக இருக்கட்டும் சு அதீதம் அஸ்து இன்னொரு அர்த்தம் அதாவது தேஜஸ்விகளாகிய நம்மால் அபியாசம் செய்யப்பட்ட அத்தியனம் செய்யப்பட்ட இந்த வித்தையானது நன்கு அத்தியனம் செய்யப்பட்டதாக ஆகட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் பலனை பரிபூர்ணமாக கொடுக்கட்டும் நமக்கும் கொடுக்கட்டும் மற்றவங்களுக்கும் கொடுக்கட்டும் இன்னொரு அர்த்தம் நௌ அதீதம் தேஜஸ்வி அஸ்து நம் இருவரால் கற்கப்பட்ட இந்த வித்தை தேஜஸ்டையதாக இருக்கட்டும் தேஜஸ்னா ஒளி பொருந்தியதாக இருக்கட்டும் அப்படின்னா என் அர்த்தம் எல்லாருக்கும் இதில் படிக்கணும்னு ஒரு ருச்சி ஏற்பட்டு எல்லாரும் படிக்கட்டும் பரம்பரை பரம்பரையா இந்த வித்தை பரவட்டும் இருக்குது அதீதம் அஸ்து எப்போ அதாவது எவர் கிரீனுங்கிறாங்க பாருங்கள் ஒரு காலத்தில் கட்ட உபனிஷத்து படித்தேன் எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது அது படித்தது நான் என்றைக்கும் மறக்கலை ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன் அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த உபனிஷத்தை பார்த்துடுவேன் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு தடவையாக அந்த உபனிஷத்தை பார்த்துடுவேன் அட்லீஸ்ட்டு சொல்கிறேன் இல்லை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் அப்பா ஸ்ராத்தம் அம்மா ஸ்ராத்தத்தை அன்றைக்கையாவது கட்டோபனிஷத்தை பார்ப்பேன் என்ன நிறைய பேர் ஸ்ராத்தத்தில் படிக்கிற பழக்கம் இருக்கு ஆகையினால் அன்னைக்காவது இது பார்ப்பேன் சும்மா அன்றைக்கி கடக்கடான்னு படிப்பேன் ஒரே ஸ்ராத்தத்தில் படிக்கிற போது என்ன ஏகாக்கிரத்தையோடவா படிக்க முடியும் இந்த பக்கம் வேர்த்து கொட்டும் ஏந்திரிம்பர் ஒக்காரும்பர் புரோஹிதர் அதுக்குள்ளே வேர்த்து உருவிற்க போகிறபோது உஷனஹவை சர்வவேத சந்தத தசியக நச்சிகேதா நாம புத்திராசா நான் யாரால் சொல்ல மூச்சு வாங்கின்னு இருக்கு அங்கே எங்கே சொல்கிறது அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாம் பார்த்துடும் இப்போ அதனால் என்னது படிச்சுட்டே இருக்கணும் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அதான் இந்த இந்த அவத்தூன்னத்துக்கு அது கூட நினச்சேன் அவத்தூன்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி ஏன்னா அவ தூண்ணா ஏ சகனாவ அவத்தூனா அவத்தூன அர்த்தம் அது திருவள்ளுவர் சிலர் அறிவு அற்றம் காக்கும் கருவி பாதுகாப்பை தரக்கூடியது அஹ நௌ அதீதம் தேஜஸ்வி அஸ் தேஜஸ்வினோ ஆவையோ அதி ஆவையோ தேஜஸ்வினோ சு அதீதம் அஸ்து சுதீதம் அஸ் சங்கராச்சமியக் அதீதம் அர்த்த ஜான யோக்கியம் அஸ்து இப்படிலாம் இப்போ சொல்லிகிட்டே இருக்கோம் பாருங்கள் இப்போ நான் சொல்லிடுறேனே இது எனக்கு நானும் எத்தனையோ தூரம் சொல்லியிருக்கேன் சாணாவது இன்றைக்கி சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ சொல்கிற மாதிரி இன்னொரு தரம் சொல்லு தெரியாது அதனால் அதுதான் சு அஸ்து வீரியம் கரவா வகை அர்த்தத்தை வந்து பார்த்து பார்த்து கவனிச்சுட்டே இருக்கும் நான் முடிக்கிற மாதிரியே இல்லை வரும் அர்த்த ஜஞான யோக்கியமஸ்து ஆஹா அஸ்துன்னா அர்த்தஞான யோக்கியம் அஸ்துன்னு ஒரு டிப்பணிகாரர் எழுதுகிறார் அர்த்த ஜான என்னன்னா இதனுடைய பொருள் இன்னும் ஆழமாக எங்களுக்கு விளங்கட்டும் மேலும் மேலும் இதனுடைய ஆழ்ந்த பொருள் எங்களுக்கு புலப்படட்டும் அப்படின்னு அர்த்தம் அது புறப்பட புலப்படப்படும் சூக்மம் புரிய புரிய நமக்கு ஆனந்தம் தானே அது கிடையாது தெளிவுக்கு எல்லையில் அறிவின் தெளிவுக்கு எல்லை இல்லை எல்லை உண்டோ அறிவின் தெளிவுக்கு எல்லை உண்டா அதுதானே மாயே எதுலேயுமே தெளிவே முழுக்க வராது ஆக என்ன வித்யா மாயிலும் இந்த ஆழம் உண்டு அறிவின் தெளிவுக்கு எல்லையே இல்லை ஆக மா வித்விஷா வகை எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் நிறைய வித்தியெலாம் அபியாசம் பண்ணி இன்னும் மேலே நிலைக்கு போகணும் சண்டை போட்டுட்டோம்னா என்ன வித்தியை போயிடும் ஆகல எல்லாம் ஒன்றுன்னு சொல்லி தத்துவம் படிச்சுட்டு சண்டை போட்டுட்டா இதாகுமா வித்விஷா வகை குருவும் வந்து இனிமேல் உனக்கு நான் பாடம் சொல்லித்தரமாட்டேன் நீ நடந்துக்கிற முறையெல்லாம் சரியில்லை அதனால் உனக்கு நான் வித்தியெல்லாம் சொல்லித்தரதா இல்லை நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிடக்கூடாது நானும் வந்து இவர் டைமும் படிப்பான் என்ன இவர் டைமும் படிப்பான் சொல்லி சிஷ்யனும் வந்து குருவை நிந்த பண்ணிவிட்டு போயிடக்கூடாது ஆகையினால் ரெண்டு பேருமே என்னென்னா வித்தியை வந்து காப்பாற்றணும் நல்ல சண்டை போட்டுண்டு எல்லாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குதுன்னு தெரியுது இல்லாட்டியும் இப்போ உபனிஷத்துக்கு சொல்கிறது சான் வாய்ப்பு இடத்துல உபனிஷத்து பேச வேண்டிய அவசியமே இல்லையே மா வித்விஷா வகை எங்கள் இருவருக்கும் துவேஷம் வரக்கூடாது சிஷிய ஆச்சாரியவ் அந்யோன்யம் பிரமாதகிருத்த அந்யாய அத்தியன அத்தியாபன தோஷ நிமித்தம் துவேஷம் மா கரவா வகை நீங்கள் எனக்கு சரியாக சொல்லித்தரலை நீ சரியாக முறையாக படிக்கலை அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கக்கூடாது நீங்கள் எல்லாத்தையும் தானே சொன்ன வீட்டிலையே தானே பிரச்சனை நீ உருப்படியாக சம்பாதிக்கலை சம்பாதிச்சதை உறுப்பியாக எனக்கு கொடுக்கலை நீ ஒழுங்காக சமைச்சு போடலை நீ வீட்டை சரியாக கவனிச்சியாகும் இப்படின்னு சண்டை போட்டால் வீடு ஊருப்பிடுவான்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வீட்டை நடத்த வேண்டாமோ நானும் வேலைக்கு போகிறேன் நீயும் வேலைக்கு போகிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் காய்கறி நறுக்கையெல்லாம் பண்ண வேண்டாமா அப்படின்னா எல்லாம் வருமே இல்லை ஒன் சைடாகவே இருக்கு நான் வேலைக்கும் போகணும் வீட்டுக்குள்ளேயும் பார்க்கணும் அப்படின்னா நான் கொஞ்ச நாள் கோபம் வரும் சண்டை அதிகமாகிடும் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நாளாக நாளாக பெருசாகிடும் சாதாரணமாக தான் இருக்கும் முதல்ல லேசாக தான் ஆரம்பிக்கும் புகையை ஆரம்பிக்கும் அப்புறம் லேசாக எரியும் அப்புறம் பெருசாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சோம் அப்புறம் வந்து எத்தனை ஜோசியர்கிட்ட போனாலும் எத்தனை சைக்காலஜிஸ்ட்ட போனாலும் க்யூரே பண்ண முடியாது கடைசியில் என்னென்னா நீங்களே பார்த்துக்கும் மா வித்விஷா வகை சிஷ்யன் நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டேன் சிஷ்யன் குருன்னு சொல்கிறா சிஷியனை நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டேன் போயிட்டு வாப்பா மா அதெல்லாம் வரக்கூடாது எங்கேயா இந்த மாதிரிலாம் சும்மா நான் சொல்கிறேன் இதெல்லாம் நெஞ்சம் இதெல்லாம் இருக்கிறத வச்சுருந்தான் சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் சான்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா நமக்கு வந்து இந்த நமக்கு அன்கம்ஃபர்ட்டபுளாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த இடத்த விட்டு போதானே பார்ப்போம் இல்லையா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அங்கே அதை கண்டினியூ பண்ணுவோம் நமக்கு டிஸ்டர்பிங்காக இருந்ததுன்னா நம்ம நமக்கும் இன்னொருத்தர் டிஸ்டர்பிங்காக இருந்தானே ஒன்றும் எப்படியே வெளியில் அனுப்ப பார்ப்போம் இல்லையா அதுவும் உண்மைதானே நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்ததுன்னு சொன்னால் அதையும் நம்ம வெளியே அனுப்ப பார்ப்போம் நம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்மளும் போகிறதுக்கும் பார்ப்போம் இதெல்லாம் ஹியூமன் நேச்சர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆனால் அது என்னாகும்னா இந்த மோக்ஷ சாதனத்தை மிஸ் பண்ண வேண்டியதாக போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்துல எல்லாம் எங்கேருந்தோ இல்லை வித்தியை வந்து அபியாசம் பண்ணியிருக்காங்க காஷ்மீர்லேருந்து ஒரு ரொம்ப உத்தமமான பண்டிதர் காஞ்சிபுரத்தில் இருக்காருன்னு கேள்விப்பட்டால் காஷியிலேருந்து வந்து காஞ்சிபுரத்தில் படிச்சுருக்கான் காஞ்சிபுரத்துலேருந்து காஷிக்கு போயிருக்கான் படிப்புக்காக நடந்தே போயிருக்கான் சும்மா ஒன்றும் இல்லை நடந்தே போயிருக்காங்க அந்த காலத்துலாம் நடந்து நடந்த சீனாவிலேருந்து நடந்தே நலந்தா யூனிவர்சிட்டிக்கு பத்தாயிரம் பேருக்கு மேலே வந்திருக்காங்கிறான் அது நலந்தாலாம் பின்னால் வந்தது நலந்தா யூனிவர்சிட்டிலாம் பின்னால் வந்த யூனிவர்சிட்டி அதுக்கு முன்னால் இருந்ததுலாம் எவ்வளவோ இருந்திருக்கு எல்லாம் தென்னைக்கு திண்ணை எல்லா வீட்டு திண்ணையிலையும் பாடம் இப்போ எல்லா வீட்டு திண்ணையிலும் செல்ட்டு கச்சேரி கிராமத்தில் நேர்மார் எந்த வீடுகளுடைய அசல்ல திண்ணைகளில் வேதங்கள் ஒலித்து கொண்டிருந்தனவோ ராமாயணமும் மகாபாரதமும் கேட்டுக்கொண்டிருந்தனவோ அந்த திண்ணைகளிலெல்லாம் இப்போ ஒரு குரூப்பு அப்படி இருக்குது இல்லாட்டி அந்த தென்னையை ஒரு பெட்டிக்கடை கட்டி விட்டுட்டான் இப்படிலாம் போயிட்டுரு அதெல்லாம் பரவாயில்ல சண்டை போடப்படாது அது போட்டாதுன்னா அதனுடைய விளைவு பலவிதமான எல்லா கீழ்நிலைக்கும் காரணமாகிடும் ஆகையில நம்ம நம்முடைய ராகத்வேஷத்துக்கு வசம் இதுக்குடைய அர்த்தம் என்னென்னா மா வித்விஷா வகைன்னா அர்த்தம் நாங்கள் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டு அறத்தை மீறிவிடக்கூடாது நாங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு வசப்பட்டு தர்மத்தை மீறிவிடக்கூடாது அந்த பிரார்த்தனை அதுக்குள்ளே இருக்குது மா வித்விஷா வகை அப்படின்னா ஏதோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தர்மத்தை மீறக்கூடாது இது எனக்கு பிடிக்கலேன்னு சொல்லி தர்மத்தை விடக்கூடாது ஆ தர்மத்தில் நிலைநிற்கணும் ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி சங்கராச்சார சுடர் திருதோ திருவச்சனம் சர்வதோஷ பிரசமனார்த்தம் எல்லா தோஷங்களும் போகணுங்கிறதுக்காக எல்லா விதமான தோஷங்கள் அதாவது உடம்பில் இருக்கிற குறைபாடுகள் மனதில் இருக்கிற குறைபாடுகள் சூழ்நிலையில் இருக்கிற குறைபாடுகள் இத்தனை குறைபாடுகளும் நீங்கி இந்த கல்வியை கற்பதற்கான நல்ல சூழ்நிலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த பிரம்ம வித்தியானது அபியாசம் பண்ணுவதற்கான சூழ்நிலை எப்பொழுதும் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பாராக ஆக எங்களுக்கு உடலும் உள்ளமும் சூழ்நிலையும் மற்றவர்களும் எங்களுடைய வித்யாபியாசத்திற்கு உதவி புரிய வேண்டும் அதுக்கு சாந்தி சாந்திஹி சாந்தி அதாவது ஏன் உடம்பு மனசு எனக்கு இடைஞ்சல் பண்ணாமல் எனக்கு வித்தியை படிக்கிறதுக்கு உபகாரமாக இருக்கணும் என்னுடைய சூழ்நிலைகள் மற்றவர்கள் எல்லாமா சேர்ந்து இயற்கை நியத்திகள் எல்லாமே எனக்கு அனுகூலமாக இருக்கணும் எங்கேருந்தும் எனக்கு தடைகள் வராமல் இந்த மெய்யறிவு கல்வியை கற்று அதிலே நிலைத்து நிற்க இறைவன் அருள் புரியட்டும் என்று சொல்லி ஓம் சாந்திஹி ஷாந்திஹி ஷாந்தி இந்தளவில் கட்டோபனிஷத் நிறைவு பெறுகிறது ஆகவே சம்மரி சொல்லணும்னு நினச்சிருக்கேன் நான் திட்டமிட்ட பிறகு அதை சொல்லுகிறேன் ஆகையினால் இந்த அளவில் உபனிஷத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஒரு சம்பிரதாயத்துக்காக வேண்டி திரும்பவும் சாந்தி பாடத்தை சொல்லி திரும்பவும் உபனிஷத் மந்திரத்தை ஆரம்பிச்சுட்டு இதை வந்து திரும்பவும் பூர்த்தி பண்ணுறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் சகனாபவத்துவை ஒரு சொல்லுவேன் சொல்லிவிட்டு திரும்பவும் உபனிஷத் மந்திரத்தை முதல் மந்திரத்தை படிப்பேன் திரும்பவும் ஒரு சகனாபவத்து சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஐயனை எனது உள்ளே சொல்லுவேன் அப்புறம் மூர்த்தியெல்லாம் வாழி சொல்லுவேன் அப்புறம் ஆதி சுவாமிக்கு சொல்லுவேன் நீங்கள் என்னெல்லாம் சொல்லணும்னு பார்த்துக்கோங்க ஓம் சகனாபத்து சீரியவை தேஜஸ்வினீத்தமஸு மாவித்ஷாவை ஓகே உஷனுகை வாஜச்வசனே நம புச ஓம் சனா சகன்கூ சக வீரிய ஐயனேயனின்று அனந்தஜன்மாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றீ உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தி எல்லாம் வாழி